दिव्या ிவாராச்சிச்சிதாசேயு வலம் தாபயுக்கும் ஷாதிக்குாக்கா கிராவிஷய சம்பயத்தீச்சர்ம विविक्ता ஷா விவி विकल्पने சைவாத்தூரீ விஷே भूता है. ி விஷ் முூ விபு முற முத்தோமிய तथा वृत्ति स्पष्टा मध्ये पूर्व निर्विकल्पक ஸ்பூர்வல்வியோதயச்சைத்தியம் வாசேகி கணேஷம் விஷயம் கிரமேபியதாம் யவகாங்கி ஆச்சாரிய சங்கர பகவத் பாதர் அவர்கள் மகாபாக்கியத்தினுடைய தாத்பரியத்தை விளக்குவதற்கு இந்த நூலில் ஒரு முரையை கையாண்டு உபதேசிக்கிறார்கள் எது மாறாமல் இருக்கிறதோ அதுவே நமது உண்மை வடிவம் எது மாறுகின்றதோ அது நமது உண்மை வடிவம் இல்லை நம்மிடத்திலே உடல் மனம் புத்தி இவைகள் ஓயாது மாறியமைந்து கொண்டிருக்கின்றன இவைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் இவைகளை அறிகின்ற ஆத்மா சுத்த சைதன்யம் மாறாதது அதுதான் நமது உண்மை ஸ்வரூபம் அதுவே நான் என்று ஒருவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நான் என்று சொல்லப்படுகிற இந்த உணர்வு அல்லது ஆத்மா என்று அழைக்கப்படுவது எங்கும் நீக்கமர நிறைந்தது ஏதோ ஒரு உடலில் மாத்திரம் கட்டுப்பட்டது அல்ல அனைத்து உடல்களுக்கும் ஆதாரமாக இருப்பது எங்கும் நீக்கமர நிறைந்தது ஒன்றேயானது அறியப்படு பொருளாக அறிய முடியாதது காலத்தை கடந்து இருப்பது காலம் இடம் பொருள் இவைகளால் வரையறுக்கப்படாதது இப்படியெல்லாம் கருத்துக்கள் உபதேசிக்கப்பட்டது கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் பார்த்து கொண்டிருந்த ஸ்லோகத்தில் எண்ணங்களெல்லாம் வருகின்றன போகின்றன எண்ணங்களை அறிகின்றவன் மாறாதவனாக இருக்கின்றான் இதை நன்கு ஒருவன் மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டுமானால் சிறிது நேரம் எண்ணங்களை நிறுத்தி நிறுத்தி பழக வேண்டும் அபியாசத்தினால் ஓரளவு நாம் விறத்திகளை ஒடுக்க முடியும் முற்றிலும் விறத்திகளை நம்மால் ஒடுக்கிவிட முடியாது என்றாலும் ஓரளவு நம்மால் விறத்திகளை ஒடுக்குவதற்கு இயலும் அவ்வாறு அபியாசம் செய்து விறத்திகளை ஒடுக்கும் பொழுது நான் விறத்திகளுக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் விறத்திகள் இருந்தாலும் இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதில் சிரமம் இல்லை என்றுதான் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுகிறது ஒருவேளை மத்தியம அதிகாரிகள் இதை உணர்ந்து கொள்ள முடியாமல் போகலாம் என்பதற்காக மனதை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி மனதனுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி ஒடுக்கி அதற்கு வேறான தன்னை உணர்ந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பன்னிரெண்டாவது ஸ்லோகம் கருத்தை கூறியது கிரமேண எத்தனாத்து கிரமேண அபியஸதாம் முயற்சி பண்ணி முறையாக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அபியசியதாம்னா என்ன பயிற்சி அபியாசகாங்கிறதுக்கு தமிழில் பயிற்சின்னு சொல்லுவோம் எத்னாத்து எத்தனாத்துன்னா என்ன வைராகியபூர்வகம் ரொம்ப கஷ்டம் அது வேக வைராகியம் இருந்து வேதாந்தம் கேட்டால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் ஒழிந்த இடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் வேதாந்தத்தின் சிறப்பு என்கிற பகுதியில் சொல்லுகிறார் இப்போ வந்து வேதாந்தம் வந்து வைராக்கியத்து வைராக்கியம் இருந்தால் தான் வேதாந்த ஜானம் நல்லா புரியும் தபசோபாப்பிய லிங்காத்துன்னு உபனிஷத் சொல்லுகிறது வைராக்கியம் இல்லாத ஞானம் அது வந்து என்னென்னா தரையில் போட்ட வெத மாதிரி கட்டாந்தரையில் போட்ட வித மாதிரி என்னால் என்னென்ன அது பிரயோஜனத்தை கொடுக்காது ஆகவே இந்த யத்னாத்துங்கிற வாக்கியத்தில் நாம் ஒன்று ஊகமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன யோகா அனிர்விண்ணச்சேதான்னு கீதையில் பகவான் சொல்கிற மாதிரி தம் வித்யா துக்கசம்யோக வியோகம் யோகசம்யிதம் ச நிச்சய யோக்தவியா யோகோ நிர்விண்ணச்சேதா அபியாசேன கௌந்தேய வைராக்கியனச்சிருகியத்தை வைராம் அபியாசம் ரெண்டும் தேவை ஆத்மானம் வைராக்கியபூர்வக அபியாச அபியாச அத்தியவசா அதனால் ஆத்மானிஷ்டித்தையே ஆத்மானையே ஆத்மானை சித்திக்க வேண்டுமானால் பற்றற்றவனாய் பயிற்சி பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் சுய தமிழில் சொன்னால் அப்படி வரும் பற்றற்றவனாய் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் வைராகியபூர்வக அபியாச பற்றற்று பயிற்சி செய்தல் தமிழில் சொன்னால் அப்படி வரும் இப்படி விடாமல் பண்ணணும் பற்று நிறைய உலகத்தில் ஒட்டின் இருந்ததுன்னு வச்சுங்க ஒன்றும் பிரயோஜனமே இல்லை எவ்வளவு கேட்க கேட்க ஒன்றும் பிரயோஜனமே இல்லை எனக்கு இன்னும் போக மாட்டேங்கிறதேங்கிறார் நிறைய பேர் அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னார் ஆழ்வர் அதனால் அற்றது பற்றனில் உற்றது வீடு பற்று என்றைக்கு போச்சோ அன்னைக்கே மோக்ஷம் ஆனால் பற்று மாத்திரம் போனால் போராது தத்துவஜானம் வேணும் தத்துவஜான நிஷ்ட வேணும் அதனால் அந்த எத்னாதுங்கிற வாக்கியம் சொல்லு ரொம்ப பலமான சொல்லுது முயற்சி பண்ணி இதிலிருந்து விட்டு விட்டு திரும்ப எத்தோ யத்தோ நிஷரதி மனஷ்சஞ்சல ததஸ்ததோ நியம் எய்தது ஆத்மநேவ வசம் நஜேத் அது எதுலருந்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அங்கங்கிருந்து இழுங்கிறார் பகவான் எதோ எதோ நிஷரதி மனஷ்சஞ்சலம் அஸ்திரம் தத்தஸ்தத்தோ நியம் எய்தது ஆத்மன் ஏவ வசம் நஜேத் அதனால் வெளி விஷயங்களில் போயிட்டே தான் இருக்கும் அதை அப்படியே பராக்கு பார்த்து பார்த்து விற்த்திகளெல்லாம் சிந்தனை பண்ணி வெளி விஷயங்களை நினச்சி நினச்சி பழகி போச்சு நம்மளால் இன்றைக்கி ஒரு ஒரு நித்தியம் வந்து அந்த பேப்பரை காலம்பரை படிச்சு விட்றோம் தவறாமல் இதெல்லாம் பண் பண்ணுறது ரைட்டாக தப்பாகிற விஷயம் அந்த காலம்பரை எழுந்த உடனே ஒரு பாராயணம் பண்ணி ஆகிடுறது அது அப்படி ஒரு கிளாண்டாக பார்க்குறோமோ இல்லை நல்லா டீப்பாக பார்க்குறோமோ பேப்பரை பூர்ணமாக பார்த்து விட்றோம் உடனே அதெல்லாம் மைண்ட் ஆக்குப்பை பண்ணின்னு விடுறது சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட் அதில் கிடச்சி திங்க் பண் நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இருந்தால் எல்லாம் ஏன் வரும் எல்லாம் ஏன்னா இந்த மாதிரிலாம் பேப்பரில் போட்டிருக்கானே யாராவது ஒருத்தர் இன்றைக்கி பேப்பரில் பார்த்து விளோ தினமும் பேசிடுவோம் இன்றைக்கி பேப்பரில் பார்த்து இப்படி போட்டிருக்கு ஓ மைண்டு முழுக்க இந்த விறத்தியை ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருந்தால் எங்கே நினைக்கிறது பிரம்மனை முடியாது அதுக்கா பேப்பர் படிக்கப்படாதுன்னு நான் சொல்லலை வேணும்னா பிரம்மானுபவ காங்கிபி எத்தனாவது கிரமேண அபியஸ்தான் அதுக்காக வேண்டி எல்லாரும் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னா அப்படி சொல்லலை பிரம்ம அனுபவ காங்க்ஷிபி அதுதான் சாஸ்திரத்தில் அப்படி சொல்லிடுது இதை விரும்புகின்றவர்கள் இதை செய்யணும் விருப்பம் இல்லாதவர்கள் செய்ய வேண்டும் சொல்ல மாட்டோம் அதை விரும்புகின்றவர்கள் விரும்புகின்றவர்கள் தாங்கள் விரும்புகின்ற குறிக்கோளை அடைய வேண்டுமானால் அதற்கான முயற்சியில் இறங்கித்தானே ஆக வேண்டும் ஆகவே என்ன பண்ணணும்னா உனக்கு விருப்பம் இருந்தால் வைராக்கியத்தோடு இதை அபியாசம் பண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி சுத்த சைதன்ய ஸ்வரூபமான உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நன்கு தியானம் பண்ணி பழகுவாயாக என்பது பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய தாத்தர்யம் இதையே மேலும் மேலும் விளக்கி சொல்லுகிறார் ஸ்லோகத்தை படிக்கலாம் சவிகல்பகிவோயம் वाक्येन அஹம் வாக்கேசி சவிக்கீவோயிர அஹம்மேதி வாக்கியமோபிதீய பிரம்ம தன் நிர்விகல்பகம் சில புஸ்தகத்தில் பிரம்மசியான் நிர்விகல்பகம் இருக்கும் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் சவிகல்பகீவோயம் இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக பிரம்மசப்தம் ஏற்கனவே பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் பிரம்மானுபவ காங்கி பீனு சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகம் தெளிவாக பிரம்மத்தை பிரம்மம் நம்முடைய ஸ்வரூபம்னு சொல்கிறது சாதாரணமாக சாஸ்திரத்தில் பிரம்மன்னு சொன்னால் சர்வஜனான ஈஸ்வரனைத்தான் அர்த்தம் பண்ணுறதாகவே இருக்கும் பிரம்மசப்தம் வந்து பெரும்பாலும் சகுண பிரம்மத்தையே அர்த்தம் பண்ணுறதாகத்தான் இருக்கும் அந்த சகுண பிரம்மனான ஈஸ்வரனை நீ வந்து சார்ந்திருந்து அவனுக்கு அவனுடைய அவன் பொருட்டு அவனுக்கு பிரீதி பண்ணும் பொருட்டு உன்னுடைய கர்மாவெல்லாம் பண்ணுன்னு தான் சொல்லுவோம் ஈஸ்வரார்ப்பண புத்தியா ஸ்வதர்ம அனுஷ்டானம் கர்த்தவ்யம் அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை சகுணமாகத்தான் சாஸ்திரம் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அறிமுகப்படுத்துகிறது ஆனால் இங்கெல்லாம் இந்த உபனிஷத்துக்கெல்லாம் உபநிஷத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறதுன்னா அந்த ஈஸ்வரன் சகுண பிரம்மனிடத்துலேயும் நிர்விக் நிர்விகல்ப அம்சம் இருக்குது அவர்கிட்டயும் மூணு அம்சம் இருக்குது எப்படி நம்மகிட்ட மூணு அம்சம் இருக்குதுன்னு சொன்னோமோ சுத்த சைத்தன்ய அம்சம் உபாதி அம்சம் உபாதி பிரதிபிம்ப சைத்தன்ய அம்சம் எப்படி நம்மக்கிட்ட மூணு சொன்னோமோ அதே மாதிரி அவர்கிட்டையும் மூணு அம்சம் இருக்குது யார்கிட்ட ஈஸ்வரங்கிட்ட சுத்த சைதன்யம்ங்கிறது அவரிடத்துலையும் முக்கியமான முதல் அம்சம் மாயா உபாதிங்கிறது ரெண்டாவது அம்சம் அதில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் மூன்றாவது அம்சம் இந்த மூணு அம்சத்தை உடையவர் தான் ஈஸ்வரன் அதனால் அவித்யா பிரதிபிம்ப ஜீவகா அப்படின்லாம் சொல்லுவோம் வியாக்கியானத்துலாம் ரொம்ப ஆழமாலாம் போனோம்னா அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம நுழையணும் ஆகையினால சுத்த சைதன்யம் ப்ளஸ் அவித்யா ப்ளஸ் பிரதிபிம்பம் ஈஸ் ஈக்குவல் டு ஜீவா அதே மாதிரி சுத்த சைதன்யம் ப்ளஸ் மாயா ப்ளஸ் பிரதிபிம்ப சைதன்யம் இந்த ஈஸ்வரன் இடத்துலேயும் சவிகல்பக அம்சம் இருக்குது நிர்விகல்பக அம்சம் இருக்குது ஜீவனிடத்துலையும் சவிகல்பக அம்சம் இருக்குது நிர்விகல்பக அம்சம் இருக்குது இந்த சவிகல்பக அம்சத்தில் ஒன்றாக முடியாது எல்லாம் வேற வேறதான் இப்போது உங்களுடைய சரீரம் வேற என் சரீரம் வேற மனசு வேற புத்தி வேறே நமக்கு எல்லாருக்கும் வேறு வேறையாக இருக்குது ஆனால் சைத்தன்யம்ங்கிறது நம்ம எல்லாேருக்கும் ஒன்றாகவே இருக்குது துவய் மயி சான்யத்ரை கோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மைய சஹிஷ்ணு சர்வத்ரோத்ருஜ பேதாஜானம் அப்படி சொல்லி பஜகோவிந்தத்துலேயும் சொல்லுகிறது அதுமாரி யி மயி அந்நோ விஷ்ணு ஏகோ விஷ்ணு மகத் பூத்தம் பிளக் பூத்தனை ஃப்ரீன் லோக்கா வபியூத்தமா விஷ்விய வாசனுதேவிய வாசித்தி வாசுதேவோஸ்து தேூத்தாப்பம் வி சர்வேற்று பார்த்த மாறி யோமா பசிய சர்வம் சயி பசிய தசியம் நணசியாமி சஜமே நணசியா எத்தனையோ வாக்கியங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் என்ன சொல்கிறதுன்னா உண்மையிலேயே பார்க்கும் பொழுது வியாபகாரிக திருஷ்டியில் பார்க்கும் பொழுதுதான் ஈஸ்வரன் சவிகல்பகனாக இருக்கான் ஜீவன் வந்து சவிகல்பகனாக இருக்கிறான் ஆனால் உண்மையிலேயே யதார்த்தமாக பார்க்கும் பொழுது பாரமார்த்திக திருஷ்டியில் பார்க்கும் பொழுது இருவரும் ஒன்று இந்த மாயா அவித்யா ரெண்டையும் நீக்கிட்டால் அதில் இருக்கிற பிரதிபிம்பமும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அது ரெண்டையும் நம்ம நெகெக்ட் பண்ணிடுறோம் ஞானத்தினால ஞானத்தினால அதை பாதை பண்ணிடுறோம் அப்புறம் என்ன இருக்குன்னா பூர்ணமேவா வசிஷத்து ஒன்று தான் எஞ்சிருக்கிறது என்னென்னா அது அது மாத்திரம்தான் வஸ்து ஒன்றே தான் இருக்குது அதை வந்து உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறது முதல்ல வந்து ஈஸ்வரனை தனியாக வச்சு வச்சு வச்சு வச்சு சொல்லி அந்த காடு டிப்பண்டன்ஸ்னு சொல்கிறதவன் அந்த ஈஸ்வரனை சார்ந்திருக்கிறோம் நான் முதல் நாள் ஒரு நாள் சொன்னேன் ஒரு கட்டு சின்ன கட்டு சின்ன கட்டை அவுக்கணும்னா பெரிய கட்டை போட்டோம்னா சின்ன கட்டு லூஸ் ஆகிடும் அது மாதிரி நமக்கு ஒரு ஈஸ்வரனுங்கிற ஈஸ்வரங்கிட்ட ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி இந்த உலக பந்தத்திலேருந்து நம்மளை விடுவித்து அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறது ஸ்ருத்தின்னா அந்த ஈஸ்வரன் கிட்டிருக்கிற பந்தத்தையும் விடுவித்து விடுகிறது ஒரு ஈஸ்வரனே என் கற்பிக்கப்பட்டான் பற்றிருக்கான்னு ஞானி சொல்கிறான் தைரியமாக ஈஸ்வரகா மய் சேஷம் மையா ஈஸ்வரன் என் கற்பிக்கப்பட்டிருக்கான் ஜீவர்கள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமஸ்தகத்தும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தைரியமாக அகம் விரக்ஷரேரிவா கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவா ஊர்தபவித்ரோ வாஜினி வஸ்வமஸ்மி திரவிணகம் சவர்ச்சசம் நிறைய பேருக்கு என்னவோ பண்ணும் நமக்கு இன்னும் பக்தியே ஆரம்பிக்கல சுவாமிஜி நீங்கள் அதுக்குள்ளே போய் ஈஸ்வரனே என் மேலே கற்பிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லணும்னா நமக்கு எவ்வளவு தைரியம் வேணும் இந்த தைரியத்தை யார் கொடுக்குறான்னா அந்த ஈஸ்வரன் தான் கொடுக்குறான் அது நமக்கு நமக்கு என்னவோ பண்றது அது அது தைரியமா அவன் சொல்றதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது ஆச்சாரியால் திரும்ப திரும்ப சொல்லிட்டுதான் இருக்கார் வியர்த்தம் குப்பியசி மைய அசகிஷ்ணு நீ வர்த்தம் நீ வந்து தப்பா நினைக்கிற சர்வத்திர உத் பேத அஜ்ஞானம் உத்ருஜ எல்லா இடத்துலயும் இந்த பேத அஜானத்தை பரிபூர்ணமாக நீக்கு பாஷியங்களில் எல்லா இடத்திலும் ஆச்சாரியால் திரும்ப திரும்ப மாதபித்திரு சகசிரேபியோப்பிதைஷிணா வேதேன உபதிஷ்டம் ஆத்மகத்துவம் சாந்ததர்பைகி ஆதரணீயம் இது வாக்கியார்த்தா கட்டோபனிஷத்தில் ஒரு பாஷியத்தில் சொல்லுகிறார்கள் மாதபித்திருசிரேபியோப்பி ஹிதைஷிணா ந ஆயிரக்கணக்கான அம்மா அப்பாவை காற்று நமக்கு ஹிதத்தை விரும்பக்கூடிய இந்த வேத மாதாவானவள் மாதிரி பித்திரு சஹசிரேப்போப்பி ஹிதைஷினா வேதேன உபதிஷ்டம் ஆத்ம ஏகத்துவம் ஆத்மா ஒன்று பரமாத்மா ஜீவாத்மானு நிறைய ஆத்மாலாம் கிடையாது பரம் ஜீவம் எல்லாம் மாயா கல்பித்தம் ஆத்மா ஒன்று தான் இருக்குது ஆத்ம வேதம் புரஸ்தாத் ஆத்மாவே உபரிஷ்டாத் எல்லாம் வந்து ஆத்மைவ சர்வம் கலு இதம் பிரம்ம புருஷ சர்வம் இப்படி எத்தனையோ வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார்கள் குரு உபதேசத்துக்கு முன்னாடி இவன் என்ன பண்ண நினச்சிட்டு நான் வந்து நிறைய வேற்றுமையே வடிவான ஜீவனாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தானும் நீ வேற்றுமைகளை கடந்த ஒற்றுமை வடிவான பிரம்மம் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காயங்கோ புரியறதுக்காக சொல்கிறேன் வேதாந்தன் சொல்கிறத சொல்லாமல் சொல்ல வேண்டியிருக்கேது ஆகையினால் அந்நேவ தத்விதித்தா தத்தோ அவிதித்தா ததி இதி சுஷ்ரு அபூர்வேஷாம் ஏ நஸ்தா அது அறிந்ததைக் காட்டிலும் வேறானது அறியாததைக் காட்டிலும் வேறானது என்று எங்கள் பெரியோர்கள் கூறி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏதா புரியுறதா பாருங்கள் அது அன்னதேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தாத் அதி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ் தத்வாஜ சக்ஷரே அதை நாங்கள் உனக்கு எப்படி எடுத்தப்பா விளக்கி சொல்வது நகா அவர்கள் எப்படி எங்களுக்கு விளக்கினார்களோ அதை எப்படி நாங்கள் உனக்கு விளக்கி சொல்லுவது இப்படிலாம் சொல்லியிருக்கு வாக்கியங்கள்லாம் ஆனாலும் அதை சொல்கிறோம் நாம் அந்த அது வந்து வாக்குக்கு வாக்குக்கு எட்டாததை வாக்குகளை எல்லாம் ஒழுங்கு பண்ணி அந்த வேத வாக்கியம் வந்து அது விளக்குறது அது வந்து வாக்குக்கு தான் ஆனால் வாக்க வாக்கை பயன்படுத்துகிற விதமாக வாக்கை பயன்படுத்தினா வஸ்து புரிஞ்சிடும் அதனால தான் அது உபதேசம் அந்த முறையில் அது உபதேசம் பண்ணுகிறது அதான் என்ன பிராத்தர் பஜாமி மனசா வச்சசாமகம்யம் அப்படின்னு சொல்லிவிடுத்து பிராதர் பஜாமி மனசா வச்சசாம் அகமியம் அடுத்த வரியே பருவோம் வாச்சோ விபாந்தி நிழிலா எதனு எதனு வாச விபாந்தி வாச்சோ விபாந்தி நிழலா எதனு என் நேதி நேதி வச்சனை அவோச்சு தம் தேவ தேவ மஜமச்சியுத மாஹு அக்ரயம் அதனால் வாக்குக்கு எட்டாதுன்னு வேதம் தான் சொல்கிறது அந்த வேத வாக்கியந்தான் வாக்குக்கு எட்டாத வஸ்துவை வாக்கால் விளக்கி புரிய வச்சு விட்றது அந்த வாக்குகளை எல்லாம் இப்படி அப்படிலாம் போட்டு கான்ட்ரடிக்ட் பண்ணி அந்த வா அதிலிருந்து அர்த்தத்தை நமக்கு புரியும்படி செய்கிறது அப்போ இந்த இதை குரு உபதேசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் தன்னை என்னவாக நினச்சின்னு இருக்கான்னா தன்னை ஜீவனாக நினைத்து கொண்டிருக்கிறான் அல்பனாக நினைத்து கொண்டிருக்கிறான் ஐயம் ஐயம் சவிகல்பக ஜீவக கதான குரோஹோ உபதேசாத் பிராக் குருவினுடைய உபதேசத்துக்கு குருவுடைய உபதேசத்துக்கு முன்னாடி இவன் வந்து நிர்விகல்பம் பிரம்மன் தான் ஞாபகம் வச்சுக்கணும் உபதேசம் பண்ணோடனே புரியறது ஓஹோ நான் ஆல்ரெடி நிர்விகல்பமாக தான் இருக்கேன் நான் சவிகல்பக ஜீவனாக என்னை நினைத்து கொண்டு விட்டேன் எண்ணங்களோடு என்னை இணைத்து கொண்டதால் நான் மாறி மாறுகின்றவனாக இருக்கிறேன் என்று என்னை நினைத்து கொண்டு விட்டேன் சவிக்கவிக்கேற்றும வடிவீவன அய ஜீவ்விக்கம்தான் ஷோக்கா நவாமி கிரந்தக்கோட்டி பம்மசன் ஜீ பிர அ நிறுத்தி படிக்கணும் தான் புரியும் எல்லா வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் என்ன ஸ்லோக அர்த்தேன ஸ்லோகேன பிரகர்ஷேன வக்ஷியாமி ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷியாமி எதுக்தம் கிரந்த கோட்டிவி கோடிக்கணக்கான கிரந்தங்களின் மூலம் நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் வேதாந்தன் சொன்னதெல்லாம் கோடிக்கணக்கான கிரந்தங்களில் சொல்லப்பட்ட வேதாந்தத்தை அறவரியில் சொல்கிறேன்னு கேட்டுக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் இப்படி ஒன்று இருக்குது ஸ்லோகார்த்தேன பிரபக்ஷாமி எதுக்தம் கிரந்த கோட்டிபிஹி பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம் அப்படின்னு தர்மசாஸ்திரத்துக்கும் இப்படி சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் கோடிக்கணக்கான கிரந்தங்களில் என்ன சொல்லியிருக்கோ அதோடய சாரம் என்னென்னா பரோபகாராக புண்ணியாய பவதி பரபீடனம் பாப்பாய பவதி சொயதாம் தர்மசர்வஸ்வம் ஷுப்பைவ்வாரியதாம் ஆத்மனப்பதிக்கூலான பரேஷாம் நமாச்சரேதுன்னு சொன்ன மாதிரி அது சுருக்கமாக அது சொல்லியிருக்கு அதே மாதிரி வேதாந்தசாஸ்திரத்தினுடைய தாற்பயத்தையும் சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறோம் ஸ்லோக்கார பிரவசியாமிக் கிரந்தகோட்டிபிமசத்தியம் ப்ரம मिथ्या பம்மசத்தியம் ஜகன்மி ஜகத்து மிஜீவ்வ ஜீகா பிரம்ம ஏவ அஜானத்தினால் அது அந்த ஏவ ரொம்ப முக்கியம் இது வாக்கியமெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப உயிர் இருக்குதில்ல உயிரோடு சொன்னால் தான் அது விளங்கும்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவகா பிரம்ம ஏவ தன்னை ஜீவனாக கருதி கொண்டிருக்கிறது ஆகையினால் என்ன பண்ணுறது பிரம்மசீவோ பிரம்மைவ நான் அபர ஒரு பொழுதும் மூன்று காலத்திலும் வேறு அல்ல அப்போனா நடுப்புரை தெரியறது என்ன தான் மித்யான்னு சொல்லிட்டோமே மித்யா மித்யான்னு சொன்னாச்சுன்னா அப்புறம் கேட்கப்படாது வேதாந்தத்தில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய சப்தம் மித்யா சத்தியம் மித்யான்னு தான் சொல்கிறோம் மித்யான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கிம் மித்யா பிரஷ்னோத்தரை மாளிகாவில் சொல்கிறது எத் வித்யா நாஷ்யம் தன்மித்யா எது அறிவினால் மட்டும் அழியுமோ அது மித்யா அறிவுக்கு அழிவது எதுவோ அது மித்யா நம்ம அனுபவத்துக்கு என்னமோ நம்மெல்லாம் வேறு மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரிகிறது ஆனால் அறிவு பூர்வமாக பார்க்கும் பொழுது இது தோற்றமே சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறைகிறான் சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறைகிறான்ங்கிறது நமக்கு அனுபவமாக இருக்குது சத்தியமான விஞ்ஞானப்படி விஞ்ஞான சாஸ்திரப்படி பூமி சுத்தின்னு இருக்குது சூரியன் இருந்த இடத்துல தானே இருக்குது ஆகையினால எது சத்தியம்னா அறிவு சொல்கிறது சத்தியமாக அனுபவம் சொல்கிறது சத்தியமாக அப்போ வந்து எதோ ஒத்து போனா அப்போ வந்து அனுபவத்தை வந்து மித்யா அனுபவம் வந்து மித்யாவாக இருக்குது அதில் சூரியன் சுத்தராக பூமி சுத்த சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறைகிறாங்கிறது மித்யா சூரியன் இருந்த இடத்துல இருக்காங்கிறது சத்தியம் புரியறதுக்காக உபதேசத்துக்காக சொல்லியிருக்கேன் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அது தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அயம் ஜீவ சவிகல்பக ஜீவக ஜீவகா நிர்விகல்பம் தத்து பிரம்ம ஏவ அந்த பிரம்மன்தான் சந்தேகமே இல்லை ரொம்ப எல்லாம் ஜகல் லக்ஷணா ஜகல் லக்ஷணம் ஜகா ஜெகல்லம் பாகத்யாக லக்ஷணம் எல்லாம் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணலை டக்குன்னு முடிச்சுட்டார் எல்லாம் வந்து வரிசையாக சொல்லி சிருஷ்டி பிரக்கிரியாவை ஆரம்பித்து சிருஷ்டியெல்லாம் அத்தியாரோப அபவாதமெல்லாம் பண்ணி அப்புறம் இங்கே அண்மைய வத்திரேகம் எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து இந்த இந்த இதனுடைய தற்பத லட்சியம் தொம்பத லட்சியம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிலாம் சொல்லவே இல்லை நேரடியாக சொல்லிவிட்டார் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வேதாந்தத்தில் ரொம்ப நான் இது புதுசு என்னமோ சொல்ற ஒன்றுமே புரியலையே ஜெகலக்ஷணம் புரியலேன்னா விட்டுடுவோம் புரியாத வாழ்க்கை ஜகல் லட்சணம் அஜகல் லக்ஷணம் இப்படிலாம் நிறைய சொல்லி வாக்கியவருத்தியில் அதெல்லாம் சொல்லியிருக்கு அது வந்து மகா மகா மகா வாக்கியவருத்தி இது லகு லகு மகாவாக்கியம்னு என்னமோ கான்ட்ரடிக் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க லகு மகாவாக்கியவருத்தி சிறிய அளவில் மகாவாக்கிய விசாரம் பண்ணப்பட்டு அதனால் நேரடியாக சொல்லிவிடுறார் இந்த ஜீவன் உண்மையில் வஸ்துதா பிரம்மைவ சிதாபாசனா தன்னை நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இவன் என்னவா இருப்பா சிதாபாசனா நினச்சிட்டு வரைக்கும் ஜீவன் நாஹம் சிதாபாசா நாஹம் ஜீவ அஹம் பம்மாஸ்மி அது அடுத்த வ சொல்லுகிறது அஹம் ப்ரமைதி வாக்கிய சோயம் அரதீயத்தை சயம் அர்த்த உபனிஷ் அபீயத்தை உபனிஷத்துக்களில் சொல்லப்படுகிறது இங்கும் அவ்வாறே கூறப்பட்டிருக்கிறது அகம் பிரம்மேதி வாக்கியேன அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம சொல்லும் பொழுது எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் இதுக்கெல்லாத்துக்கும் சாட்சியாக எண்ணங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்ற நான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பிரம்மே ஆகும் பிரம்மே ஆவன் நான் பிரம்மே நிறைய பேர் கேள்வியெல்லாம் வரும் எங்கள் எங்கள் எங்கள் கேம்பில் ஒரு கேள்வி வந்துது என்ன கேள்வின்னு இந்த அகம்பிரம்மாஷ்மி சிதாபாசன் சொல்கிறதா சித்து சொல்கிறதான்னு கேட்டான் அகம் பிரம்மாஷ்மி வந்து சிதாபாசன் சொல்கிறதா சித்து சொல்கிறதா சிதாபாசனம் சித்தும் சேர்ந்து தான் சொல்கிறது ஆனால் சொல்கிறதே எதை குறிக்கிறதுன்னா அது வந்து சுத்த சைதன்யத்தை தான் குறிக்கிறது அகம்பிரம்மாஷ்மிங்கிறது ஏன்னா சிந்திக்கணும் எண்ணம் வரணும்னாலே அந்தகரணம் இருக்கணும் அதனால தான் ஒரு வாக்கியம் பெரியவர்கள் சொல்கிறார்கள் பிரம்ம ஜானம் மித்யா பிரம்மைவ சத்தியம்னா ரொம்ப சரியான குண்டு இது சரியான நியூக்ளியர் பாம் இது அதனால் பிரம்ம ஜானம் மித்யா பிரம்மை ஐவ சத்தியம் நம்ம அந்தகரணத்தில் வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தி ஜானம் இருக்க அந்த விறத்தி ஜானம் மினா அந்தத்தில் விறத்திஞானம் அந்தத்தில் இருக்கிறதுனால அந்த மித்யா அதில் இருக்கிற விறத்திஞானமும் மித்தியாதான் பிரம்ம இவ சத்யம் இதை புரிஞ்சுன்னு பேசாமல் இருக்கணும் பேசினா சரியாக புரியலேன்னு அர்த்தம் ஜானாம திருப்திய கிருத்திருத்த யோகிதா நைவாஸ்தி கிச்சித் கர்த்தியம் அதிச்சே நோவி அது அவனுக்கு வந்து தத்துவம் சரியாக தெரியலேன்னு தான் அர்த்தம் இந்த சிதாபாசனம் சொல்கிறதா சித்து சொல்கிறதாங்கிற போது என்னென்னா சிதாபாசனம் சித்தும் சேர்ந்து தான் எப்பவும் தான் சேர்ந்துருக்கேன் அதனால் சேர்ந்து தான் சொல்கிறது சேர்ந்துருக்கு சேர்ந்து தான் சொல்கிறது ஆனால் சொல்கிற போது எதை குறிக்கிறதுன்னா அது வந்து சுத்த சைதன்யத்தை தான் குறிக்கிறது இப்போ வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி நம்ம சொல்லும் பொழுது எதோட சேர்ந்துன்னு சொல்கிறோம் உடம்போடு சேர்ந்துன்னு தான் சொல்கிறோம் ஆனால் சந்தோஷம் வந்து உடம்பை சேர்ந்ததா மனசை சேர்ந்ததா ஸ்தூல சரீரத்தை சேர்ந்ததா சூக்ம சரீரத்தை சேர்ந்துதா சூஷ்ம சரீரத்தை சேர்ந்தது தான் சந்தோஷம் சுகதுக்கம் எல்லாம் அந்தக்கரண தர்மம் அப்படி இருக்கும்போது ஆனால் சே பேசுகிற போது என்ன நம்மளை பார்க்குற போது என்ன சொல்கிறோம் வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சந்தோஷங்கிறது அந்தக்கரணத்துல தான் இருக்குது அது மாதிரி எப்படி சூஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் சேர்ந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதோ அது போல சிதாபாசனும் சித்தும் சேர்ந்து தான் நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்கிறது சொல்கிற போது எந்த எதை குறிக்கிறதுன்னா அது வந்து சுத்த சைதன்யத்தை குறிக்கிறது அவ்வளோதான் அகம் பிரம்மேதி வாக்கியன சா ஐயம் அர்த்தா அபிதீயத்தே உபனிஷத்தெல்லாம் இப்படி இந்த ஜீவன் வந்து சவிகல்பகமானவன் உண்மையிலேயே அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விகல்பங்கிறத நீக்கி பார்த்தால் விகல்பத்தை நீக்கினா அங்கே உண்மையில் இருப்பது நெர்விகல்பம் பிரம்ம அப்போ நிர்விகல்பக பிரம்மன் மீது தான் சவிகல்பகம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகினால் நம்ம என்ன பண்ணுறோம் சவிகல்பகத்துவத் சவிகல்பகத்தன்மையெல்லாம் நீக்கிவிடுறோம் அப்புறம் நிர்விகல்பகமான பிரம்மனை ஓனப் பண்ணுறோம் அப்படின்னா உணர்ந்து கொள்ளுகிறோம் ஓனப் பண்ணுறோன்னு சொல்கிறோமோ இல்லை அதை உணர்ந்து கொள்ளுகிறோம் புரிந்து கொள்ளுகிறோம் அதனால் சப்த பிரமாணத்தினால் இதை நாம் புரிஞ்சுக்கிறோம் இந்த குரு சொல்லுவார் இந்த கேனோபனுஷத்தில் அது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது என்று எங்கள் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் உனக்கு அதை எப்படி விளக்கி கூறுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுறோம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து என் மனசான மனுத்தே ஏனாஹூர் மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தை இப்படிலாம் ஒரு ரிஷியாக சொல்லி முடிச்சுடுறார் அதுக்கப்புறம் சிஷ்யங்கிட்ட கேட்டால் எதி மன்னியசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் தொம் வேத்த பிரம்ம இந்த வாக்கியத்தைலாம் கேட்குறார் நீ தெ தெரிஞ்சுன்னு இருக்கிற விஷயம் சரியானதா அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான் நாகம் மன்னே சுவேதேத்தி நோன வேதேத்தி வேதச்சா யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி குருவுக்கு மிஞ்சின தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு எப்படி நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு கொள்ள விரும்பலை தெரிஞ்சு நிட்டார் நமஸ்காரம்னு முடிஞ்சு போயிட்டேன் உங்களுக்கு எதா புரியுறதோ நீ கேட்டிருந்தா புரிய என்ன சொல்கிறேன் பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்கலை ஏன் தெரிஞ்சுக்கலை அது தெரிஞ்சிக்கக்கூடிய பொருள் இல்லை ஏன்னா அதுதான் நான் அதான் நான் அதனால் அது வந்து அறியப்படும் பொருள் அல்ல அப்பிரமேயத்துவ அத்தம் அதனால் அது அறியப்படும் பொருள் அல்ல தெரிஞ்சிக்க விரும்பலைங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன தெரிஞ்சு நிட்டேன்னு அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கலை தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுலையே என்ன எடுத்து நான் தெரிஞ்சு நிட்டேன்னு தெரிஞ்சுனுட்டேன்னு என்ன அர்த்தம் அதை தெரிஞ்சிக்க முடியாது அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சு நட்டேன் அப்படின்னு இதை நீங்கள் தெரிஞ்சுட்டாலும் சரி தெரிஞ்சுக்கா போனாலும் சரி இதுக்கு மேலே சொல்ல முடியாது என்னால் சவிகல்பக ஜீவோயம் தன் பிரம்ம தன் நிர்விகல்பகம் அகம் பிரம்மேதி வாக்கியன சோயமர அபீய் அஹம் ப்ரஸ்ஸஸ்மிங்கிற வாக்கியத்தினால என்ன சொல்லப்படுகிறது உபதேஷிக்கப்படுகிறது சவிக்கஜீவிகம் ப்ரமவீ இஸ்மீதி வாக்கிய உபனி உபதிஷ் உபன உபதேஷிக்கப்பட்டிருக்கிறது உபனி உபதிஷ் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தன் சொல்ற பண்ணுற போது என்னென்னா அந்த சவிகல்பக ஜீவத்தை தன்மையை நீக்கிவிட்டு தன்னை வந்து நிர்விகல்பகம் பிரம்மனாக ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஸ்லோகம் சவிகல்பக சித்தியோகம் பிரம்மைக்கம் நிர்விகல்பகம் யத்த சிம்மகம் ஸ் நிரோவியா பிரயத்னதானைக்காக சாதனங்களை கூறுகிறார் ஆசிரியர் கிரந்தகர்த்தா ஆச்சாரியார் கூறுகிறார்கள் இப்போ இந்த வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியத்தினால குரு குருமுகமாக நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இந்த உடம்பு மனசு புத்தி இதெல்லாம் நான் கிடையாது இதுக்கு சாட்சியாக இருக்கிற சுத்த சைத்தன்யந்தான் நான் இந்த சுத்த சைதன்யம் எல்லோருக்கும் சமமாக தான் இருக்குது சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் வினஷ்யஸ்வ வினஷ்யந்தம் எஃப் பஷ்யதி இது வந்து ஈஸ்வரனுக்கும் பொது அங்கே போகிறவ தான் என்னவோ பண்ணுறது அதனால் இது வந்து நம்ம வந்து அப்படியே நித்தியசுத்த அவரை வந்து நித்தியசுத்த விட்டுவிடும் சர்வஜத்வ சர்வேஸ்வரத்துவ சர்வாந்தர் யாமித்துவ எல்லாம் போட்டு நிறைய அவருக்கு விசேஷங்கள்லாம் அனந்த கல்யாண குணகண ஏக அப்படி வச்சுருக்கோம் பகவானை அவரும் நானும் இன்னும் சொல்கிறதுக்கு ரொம்ப தைரியமான நிறைய பேருக்கு தோன்றுறது ரொம்ப கஷ்டம்தான் அது ஏன்னா இத்தனை நாளாக விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் அவர் வேறே நான் வேறேன்னு சொல்லி சொல்லி பழகே போயிருக்கு நமக்கு அதனால் வந்து வேறு பயமாக வேறு இருக்குது எங்கேயாவது நானும் நீ ஒன்றுனா பகவான் ஏதாவது நம்மளை அமுத்தி விட்டார்னா என்ன பண்ணுறது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது ஞானி தூ ஆத்மைய மேமதம்ங்கிறார் பகவான் அவன் என்ன நன்னா புரிஞ்சுன்னு இருக்கான்ப்பா நானும் அவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுன்னு இருக்கான் எல்லாரும் நான் வேறே அவன் வேற நினச்சி விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிகிட்டுருக்கான் ஆனால் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அவன் நல்லா புரிஞ்சுட்ருக்கான் அவன் என்னை வணங்கினதுனால என்னுடைய அருண் அனுகிரகத்தினால அவனை ஜிக்யாசுவாக அவனை நான் ஞானி ஆக்கியிருக்கேன் என்னை பற்றின உண்மை அவனுக்கு தெரியும் நானும் அவனும் உண்மையில் ஒன்று ஆகையினால் இந்த பிரம்மைங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பிரம்மைங்கிறது வந்து நமக்கு சாதாரணமாக அந்த சகுணம் பிரம்மனையே தோன்றியிருக்கும் உபாசன காலத்திலலாம் அதனால் நேதம் எதம் உபாசத்து ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்து அதுவே பிரம்மம் என்று நீ தெரிந்துகொள் நீ வழிபடுற மூர்த்திகள்லாம் கிடையாது இந்த இரண்ட கர்ப்பனோ வேறு ஏதாவது உபாசனையிலையோ நீ பண்ணுறதெல்லாம் கிடையாது ததேவ பிரம்ம ததேவத்துவம் அதுதான் நீ அதே தான் இந்த வாக்கியம் நான் சொல்கிறது சவிகல்பகித்யா யா அகம் சவிகல்பகித்து நிர்விகல்பகம் ஏக்கம் பிரம்மைவ இதுதான் சிதாபாச போதாபாச போதவிவேக போதாபாச போதவிவேகாங்கிறது இங்கே தெளிவாக பண்ணப்பட்டிருக்கு இந்த பதிமூணாவது ஸ்லோகத்திலையும் பதினாலாவது ஸ்லோகத்திலையும் உண்மையில் இந்த போதா பாசனுக்குத்தான் ஜீவகா ஜீவகான்னு பேர் இந்த போதா பாசனைத்தான் ஜீவன் ஜீவன் சொல்கிறோம் சிதாபாசன் ஆனால் இப்போ என்ன சொல்கிறதுனா உண்மையில் அது இல்லாமல் நான் இல்லை சொல்லப்போனால் நான் வேறு அது வேற இல்லை இது வந்து ஒரு ஆபாசம் இது உண்மையில் அப்படி இல்லை சைதன்யம் மாதிரி தோன்றுறது ஆபாசம்னால என்ன தமிழில் வேதாந்த நூல்கள் சிதாபாசனுக்கு சித்து போலின்னே பேர் சித்துப்போலி சித்துப்போலின்னா என்ன அர்த்தம் அது சித்து மாதிரி இருக்குது அது உண்மையிலேயே சித்து இல்லைன்னு அர்த்தம் அப்போ இவன் என்ன புரிஞ்சுக்கிறான் இந்த சித்து போலியவே நான் சித் உண்மைன்னு நினச்சிவிட்டேன் எல்லாமே டூப்ளிகேட்டை உண்மைன்னு நினைக்கிற காலம் தானே எல்லா காலத்துலையும் அதனால் போலியவே உண்மைன்னு நினச்சிட்டுட்டேன் உண்மையிலே நான் போலி இல்லை அசல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் யா அஹம் சவிக்கல்பகித் அஸ்மி சிந்தையன் அஸ்மி நாஹம் சவிக்கல்பகித் பரன் தூர்விகல்பகம் ஏகம் பிரம்ம இவ அஸ்மி நான் நிர்விகல்பகமான பிரம்மனாகத்தான் இருக்கிறேன் என்று ஒருவன் தெரிந்து கொள்ளுகிறான் இது போதாபாச போதவிவேக் அப்புறம் அப்புறம் நான் இருக்கிற அந்தகரணத்தினுடைய தர்மங்கள்லாம் என்னென்ன தே விகல்பாகா ஸ்வத சித்தாக அதெல்லாம் எனக்கு முன்னாடி இயங்கிக் கொண்டு அவைகள் தே விகல்பாகா ஸ்வத சித்தாகா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததேன்னு கீதையில் சொன்ன மாதிரி அதெல்லாம் எனக்கு முன்னால் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னுடைய சாநித்தியத்தில் அந்தகரணத்தில் விற்திகள் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன தே விகல்பாகா ஸ்வதஸ்வத சித்தாகா ஆனால் நான் என்ன பண்ணணும்னா வேணும்னால் அதை ரிலேட்டிவாக அதை கொஞ்சம் குறைக்கணும்னா என்ன பண்ணணும்னா பிரயத்ரதா நிரோத்தவியா இது பண்ணுறதா பண்ணலாம் இல்லாட்டி பேசாமல் இருக்கலாம் இது நம்ம சௌரியம் நம்ம மெச்சூரிட்டியை பொறுத்தது நம்ம பக்குவத்தை பொறுத்துது இந்த வாக்கியம் என்ன சொல்கிறது பிரயத்னதா விகல்பாக ஸ்வத சித்தாக விகல்பாக நிரோத்தவியாக பண்ணி என்ன பண்ணணும் அந்த விகல்பங்களையெல்லாம் நிரோதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறது ஆனால் இது நான் இங்கே வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மற்ற எல்லா பாகங்களையும் பார்க்கும் பொழுது இது வந்து தேவைன்னா பண்ணலாம் ஒருத்தருக்கு வந்து விற்த்திகள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொன்னால் என்னை வந்து ஸ்வரூபஞ்யான நிஷ்டையில் இருக்க விடாமல் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த விகல்பங்கள்லாம் மற்ற எண்ணங்கள்லாம் அப்படின்னு சொன்னால் அந்த விகல்பத்தை அடக்கலாம் ரிலேட்டிவாக இப்போ வந்து ஓனு முன்னாடி உட்காந்துருக்கிறபோது சமுத்திரத்தில் எத்தனையோ அலைகள்லாம் வர்றது பிரம்மாண்டமாக வர்றது போகிறது சின்ன அலை வர்றது போகிறது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் அப்போ நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதா ஒன்றும் நம்ம வேறு தள்ளி வேற உட்காந்துருக்கோம் அந்த ஜலமெல்லாம் விழாமல் ஆனந்தமாக தள்ளி உட்காந்துன்னு வேறு வேடிக்கை பார்க்குறோம் அப்போ அது ஒன்றும் பண்ணுறதில்லை அதே மாதிரி அதான் இங்கே கஷ்டம் இது வந்து இந்த மனசு மகா சமுத்திரமான மனசு அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணுறது அதுக்குள்ளேன்னு ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் அதை வந்து நாம் என்ன பண்ணுறோம் வேடிக்கை பார்க்குறோம் அது வந்து திடீர்னு பிரகாஷ் ச பிரித்திஞ்ச மோகமே வச்ச பாண்டவ ஃப்ளக்ஷுவேஷன் குற்றாலத்தில் லைட்டு மாதிரி குற்றாலத்துல எல்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த மலை ப பகுதியிலெல்லாம் வந்து பொதுவாகவே எல்லா பக்கமும் ஃப்ளக்சுவேஷன் அது அங்கெல்லாம் இன்னும் நல்லா அடிக்கடி திடீர்னு ராத்திரி பத்து மணிக்கு பார்த்தா பிடிச்சும் பிரமாம எரியும் அது அப்புறம் பார்த்தா பகலில் எல்லாம் சாயங்காலமெல்லாம் அது வந்து ரொம்ப இதாகிடும் அது மாதிரி மனசுலையும் இந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் வரும் அதை வேணும்னா நீங்கள் சாதனை பண்ணி அதை அடக்கணும்னா அடக்கலாம் அடைக்கித்தான் ஆக வேண்டும் என்று கிடையாது ஆனால் இது வந்து வேதாந்தம் வர்றதுக்கு முன்னாடியே சகுண பிரம்மோபாசனையெல்லாம் பண்ணியிருந்தாலே நிறைய அடங்கி போயிருக்கும் சத் சகுண பிரம்மோபாசனை இதெல்லாம் பண்ணியிருந்தாலே பெரும்பாலும் அடங்கியிருக்கும் வேதாந்தம் படித்தாச்சுன்னு சொன்னால் சுலபமாக இருக்கும் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது ஆனால் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சகுட பிரம்மத்தில் உபாசனையில் ஏதாவது சரியாக நம்ம பண்ணாமல் படிக்கிறோன்னு வச்சுக்குவோம் ஏதோ ஒரு வேகம் இருக்கிறது இல்லை இப்படி எப்படி பார்டர் லைன்லேருந்து வந்துவிடுறோம் அப்போ வந்து சுவாமிஜி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது சுவாமிஜி மைண்டுன்னா சரி உக்கார் ஒரு இடத்துல வந்து பண்ணுறதுன்னா பண் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் இது இது இந்த ஞான இதை பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை வேற ஒரு உபாயம் சொல்ல போகிறது இதே கிரந்தம் சொல்ல போகிறது வேறு உபாயத்தை அதனால் விறத்திகளை குறைக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம் தப்புல் ஆனால் முக்கியம் என்னென்னா விற்த்திகளை குறை விறத்திகளை குறைக்கிறது முக்கியமாக நான் யாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறது முக்கியமாக நான் யாருங்கிற உண்மையைத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் மனசில் எண்ணம் வந்தாலும் சரி எண்ணங்கள் இல்லைனாலும் சரி அது முக்கியம் இல்லை நான் என்னை நன்றாக உணர வேண்டும் அப்படி நன்றாக புரிஞ்சு பிறகு மனசை அடக்கிறதும் அடக்காதும் வேணும்னா பண்ணலாம் வேண்டாம்னா பண்ண வேண்டியது ஆக தான் இதை சொல்லுகிறது பிரயத்னதா நிரோத்தவ்யா இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோகத்தினுடைய சம்பந்தம் இருக்குது இந்த கிரந்தத்தில் இந்த விஷயத்தில் வேணும்னா பண்ணலாம் ஆப்ஷன் தான் ய அடுத்த சிங்கி தௌ க்ஷணம் रुद्ध्वा, லுர்ஷ சரியோிி தௌணம் ரும்மத்மன யோகினாம் பிரியா சமாதி சர்வநிரோதேன சக்கியா யோகிகளுக்கெல்லாம் பிரியமான சமாதியானது எண்ணங்களை நன்கு ஒடுக்குவதால் இயலும் அதாவது சமாதி வந்து பொதுவாக யோகிகளுக்கெல்லாம் பிரியம் இந்த இடத்துல யோகினாங்கிறதுக்கு வியாக்கியான கர்த்தா வசிஷ்டாதீனாம் பிரியா அப்படின்னு எழுதியிருக்காரு வசிஷ்டர் முதலான ரிஷிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி சமாதிங்கிறதுல பிரியம் இருக்குது விருப்பம் இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் அவர்களுக்கு அது விருப்பமானது ஒரு மனிதன் ரிலேட்டிவாக மைண்டில் பீஸ்ஃபுல் வேணும்னு நினச்சான்னு வச்சுக்கோ ரிலேட்டிவாக அப்போது அந்த வார்த்தையை போட்டிருக்கேன் ரிலேட்டிவாக மைண்டில் பீஸ்ஃபுல் வேணும்னா சமாதி பண்ணுறதுல தப்பு கிடையாது ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் அப்சல்யூட் பீஸுங்கிறது மைண்டில் வரவே வராது அப்சல்யூட் பீஸுங்கிறது மைண்டில் வராது மைண்டை ஒடுக்கணும்னு வச்சுங்கோ இந்த இந்த பந்தை வந்து ஜலத்துக்குள்ளே நான் அமைக்கி பிடிச்சுட்டே இருந்தோன்னு வச்சுங்கோ அமைங்கிண்டே இருக்கும் அது மாதிரி இந்த மனசை வந்து நம்ம வந்து சாதனை எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கு வந்து வித்தையாக பஞ்சத்தையா கிளிஷ்டாக அக் எல்லாம் அந்த யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்த கிளிஷ்ட விற்த்தி அக்ளிஷ்ட விற்பி இதெல்லாம் கிரமமாக நிறுத்தி கஷ்டப்பட்டு பழகி அபியாசம் பண்ணி எல்லாம் அடக்கி வச்சிடும் ஞாபகம் வச்சுக்கணும் அடக்கி வச்சுருந்தா கூட அது என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் அப்படியே இருக்காது அது பழையபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வரும் எப்படின்னா தூக்கத்திலேருந்து முழிக்கிற மாதிரி நம்ம எல்லோரும் தூங்குகிறோம் தூங்குறத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு மனசு மூளையே அது ஓஞ்சி போகிறது மனசே ஓஞ்சி போயிடுறது அதுக்கு ஓய்வு தேவைப்படுறது அதனால் என்ன ஆயிடுறது கொஞ்சம் நேரம் அப்படியே கிளாஸ்லையே நமக்கு வர்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்ட்ருக்கு அப்போ என்னென்னா இது வந்து நேச்சுரல் சமாதி அதனால் என்ன நம்ம கஷ்டமே பட வேண்டாம் என்னன்னா அப்படியே படுத்துட்டுருக்கோம் அப்படியே தூக்கம் வந்துவிட்ருக்கும் அப்புறம் அப்படி நேச்சுரலாக வந்ததே என்னாருது கொஞ்சம் நேரம் கழித்து என்னாருதுன்னா நான் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது தானாகவே முழு இது வந்து தானாகவே இயற்கையாகவே மனசு ஒடுங்குகிறது இயற்கையாகவே மனசு விழிக்கிறது மனம் உறக்கத்தில் இயற்கையாக ஒடுங்குகிறது பிறகு இயற்கையாக விழிக்கிறது விழிக்கப்படாது விழிக்கிறது அதே மாதிரி இவா சமாதியில் என்ன பண்ணுறோம்னா இது அபியாசம் பண்ணி கஷ்டப்பட்டு உட்காந்து ஆசைப்பட்டு அது ஆசை வேணும் அதுக்கு மனசெல்லாம் அடக்கணும் அடக்கணும் அடக்கணும் வன மனதை ஒரு வான்பொரியை அம்பாக்கி எனதரி வான்பொரியை நாணாக்கி எனதறிவை அம்பாக்கி எய்துவதனி எக்காலம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதைக்காலம் அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணை மூடின்னு கஷ்டப்பட்டு அந்த விற்பியெல்லாம் இது அபியாசம் இந்த சமாதி அபியாசம் பண்ணுறோம் நீங்கள் நல்லா ரொம்ப நாள் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அது என்ன ஆகும்னா அதையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் தூக்கம் மாதிரி ஆனால் அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் ஏன்னா இது வந்து செயற்கையாக மனதை ஒடுக்குகிறோம் உறக்கத்தில் மனம் இயற்கையாக ஒடுங்குகிறது சமாதியில் நாம் என்ன பண்ணுகிறோம் செயற்கையாக மனதை ஒடுக்குகிறோம் நீங்கள் செயற்கையாக மனசை ஒடுக்கினாலும் அது கொஞ்சம் நேரம் கழித்து எழும்பும் பழிபடி எழும்பும் ஆகையினால ஓரளவு இது அபியாசம் பண்ணி பண்ணி மனசுக்கு இப்படி ஒரு சக்தியை கொண்டு வந்துவிடலாம் இதைத்தான் வேதாந்த சாஸ்திரத்தில் சமாதானம்னு சொல்கிறோம் ஆனால் அதில் அவள் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறான் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி அதை ஒரு சாதனை அதை முக்கியமாக அதை கொண்டு வர எல்லாம் சன்னியாசிகளுக்கும் இப்படி தான் சொல்கிறான் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியவரிய பதவாக்கிய பிரவான பாராவார பாரீன யம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாத்தியஷ்டாங்க யோகானுஷ்டான தப்சக்கரவர்த்திங்கிறார் இப்போ சந்நியாசி வந்து பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் மாத்திரம் இல்லை அப்புறம் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியான சமாதி எல்லாம் பண்ணி தபஷக்கரவர்த்தி அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அதாவது இந்த ரிலேட்டிவ் பீஸ் வேணும்னா நீங்கள் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணும் ரிலேட்டிவ் பீஸ் வந்தால் என்ன வராட்டி போனால் என்ன அது பீசஸ் பீசஸ்ஸாக வந்துன்னு போட்டோம் நான் பீஸ்ஃபுல்லாக பேசாமல் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுன்னு பேசாமல் இருக்கேன் அதுவும் பண்ணலாம் ஆனால் இங்கே இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா இது வந்து நீங்கள் வந்து பிரயத்தனம் பண்ணி பிரயத்தனம் பண்ணி பண்ணுறதுன்னு பண்ணலாம் பண்ணலாம் அப்படி சொல்கிறது சமா யோகினாம் பிரியகா சமாதி யோகிகளுக்கெல்லாம் அது ரொம்ப பிரியமாக இருக்கு அவர் ரொம்ப விரும்பி போய் உட்காந்து திரும்ப திரும்ப திரும்ப மனசை வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார்கள் யோகி நாம் பிரியகா சமாதி அந்த சமாதியை எப்படி அடையிறதுன்னா சர்வநிரோதேன சக்கியகா அதை வந்து எல்லா விற்த்திகளையும் நிரோதம் பண்ணுறதுனால அது சாத்தியம் ரொம்ப இச்சப்பட்டு அதுக்காக உக் அதுக்காக நா நாளெல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு எத்ரோ பரம தே சித்தம் நிருத்தம் யோகசேவையா ஸ்பஷ்டமாக சொல்கிறது எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோகசேவையா எத்திரைவாத்மனாத்மானம் பசியன்னாத்மனி துஷியத்தி இந்த வாக்கியமெல்லாம் இதுக்கு பிரமாணமாக இருக்குது யோக்சித்த விற்பி நிரோதா இந்த வாக்கியங்கள்லாம் இதுக்கு பிரமாணமாக இருக்குது அதனால் அது பண்ணலாம் அப்படி சொல்கிறது அது பண்ண முடியவில்லை என்றால் அடுத்த வரி தத் அசக்தௌ அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம தான் நிறைய விஷயங்களில் சோம்பேறிகள்னு தான் தெரியும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நமக்கு ட்ரெமெண்டஸ் மெச்சூரிட்டி இருக்குங்கிறதுனாலையும் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் வந்து எனக்கு அது என்ன ஆப்ஷன் சொல்லியாச்சுனால சாய்ஸ் இருக்குது வேணும்னா பண்ணலாம் விட்டு விடலாம் ஆகையினால அப்படி சமாதி சர்வநிரோதம் பண்ணுறத்துக்கு முடியலேன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா க்ஷணம் ருத்வா ஒரு க்ஷணம் சும்மா அப்படி அது நிறைய பேர் அதுதான் கிளாஸில் பண்ணுவாள் ரொம்ப சொல்லிட்டுருக்கிறதே திடீர்னு கண்ணை மூடினுடுவான் அப்படி சொல்லுவ தது துவம் அப்படிங்கிற போது அவள் கண்ணை மூடி விடுவான் அசி சில இப்படி பண்ணுவாள் அவள் என்ன நான் அந்த மாதிரி க்ஷணம் ருத்வா ஒரு க்ஷணமாவது அதை கட்டுப்படுத்தி ஆத்மனா பிரம்ம ஸ்ரத்தாலு ஆத்மனா பிரம்மதாத்வேத் எப்படி ஒன்றாலும் போட்டுக்கலாம் அதனால் என்னென்ன நம்பிக்கையோட ஸ்ரத்தாலுகுர்த்தாலுன்னு என்ன அர்த்தம் அந்த குரு வாக்கியத்திலையும் சாஸ்திர வாக்கியத்திலையும் நிச்சயமா ஈஸ்வரனு நானும் ஒண்ணுதான் ஸ்ரே ஏன்னா இங்கே வேதாந்தத்தில் என்ன ஸ்ரீயும் ஈஸ்வரனும் எல்லா ஜீவராசிகளும் ஒண்ணுதான் சமம் சர்வந்த்லோகம் நல்ல ஸ்லோகம் சமம் சர்வத்தம் பரமேஸ்வரம் வினஷியு அவினியம் எப்பஷியு அவினியம் பரமேஸ்வரம் யா சகாயேவ பசியது ஆகையினால ஒரு மண் ஒரு க்ஷணமாவது மனதை மனதை கட்டுப்படுத்தி ப ஆத்மா பரம்பொருள் என்ற பேருண்மையை நம்பிக்கையோடு உணர்ந்து கொள்வான் ஆக அது நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டியதில்லை அது உண்மை நான் இருக்கிறேங்கிறது உண்மை நான் இருக்கிறேன்னு நம்புகிறேனா நான் இருக்கிறேங்கிறத உணர்கிறேனா சொல்லுங்கள் நான் இருக்கிறேன் என்று நம்புகிறேன் அப்படி சொல்ல முடியாது கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறேன் அது சொல்ல முடியும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறேன் ஆனால் நான் இருக்கிறேன் என்று நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கிறேங்கிறது நல்ல தெள்ள தெளிந்த அறிவு நான் இருக்கிறேங்கிறது நம்பிக்கை இல்லை அது நல்ல ஞானம் அந்த ஞானத்தை சாஸ்திரம் என்ன சொல்கிறது அது பிரம்மந்தான்னு சொல்கிறது அந்த பிரம்மந்தான்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஸ்ரதை வேணும் அந்த நான்ங்கிறதுக்கு வந்து சந்தேகம் இல்லை நான் பிரம்மந்தான் ஈஸ்வரனுக்கும் எனக்கும் ஜீவராசிகளுக்கும் உண்மையில் பேதம் எதுவும் கிடையாது எஸ் தூ சர்வாணி பூத்தானி ஆத்மன்யேவான் பசியி சர்வூத்து சாத்மான தத்தோ நஜுகுப்சத்தை எஸ்மின் ஆத்மைவாபூத் விஜானத தற்ப கோமோகஷ்ஷோக ஏகத்துவம் அனுபஷியதா இது மாதிரியான வாக்கியங்களெல்லாம் திரும்ப திரும்ப இந்த உண்மையை பேருண்மையை நமக்கு நன்றாகவே உணர்த்துகிறது ஆகையினால் ஸ்ரத்தையோடு என்ன பண்ணிக்கணும் நான் இருக்கிறேங்கிறதுல சந்தேகம் நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அந்த வாக்கியத்தை ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுண்டா என்ன ஸ்ரத்தாவான் லபதே ஜானம் அப்புறம் வந்து ஆமாம் நான் பிரம்மந்தான் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை சாஸ்திரம் சொல்கிறது என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட தைரியமாக சொல்லுவோம் அஹம் பிரம்மாஸ்மி அதுக்காக நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினச்சிடாங்கோ தைரியமாக சொல்லுவோம் அஹம் பிரம்ம அஸ்மி ஸ்ரத்தாலு பிரம்மதாத்மனா ब्रह्मता, भवेत, ஆமனாவே உணர்வ உணர்ந்து கொள்வா சரி அடுத்தாலுமஸ்வ வாக்கியவத்தியா யாசக்தி ஞாத்வா ஹியதாம் सदा இந்த பதினாறாம் ஸ்லோகத்தில் ஒரு தப்பு இருக்குது வாக்கியவருத்தியா நடுவில் கேப் யதாசக்தி இன்னொரு கேப் ஞாத்வா இன்னொரு கேப் ஹியபியதாம் சதா அப்படி தான் இருக்கணும் ஏன்னா இது சரியாக எல்லா சேத்து போட்டுதோ அது தப்புது திருத்திங்க வாக்கியவத்திய ஸ்ராலும்து வாக்கியவ்யா யிரதாத்தி சிந்தய நம்பிக்கை உடையவன் தனது பிரம்மஸ்வரூப் பிரம்மமாக இருக்கும் தனது உண்மை வடிவை புத்தி விற்த்திகளோடு சிந்திக்கட்டும் முதல்ல என்ன சொன்னார் புத்தி விறத்தியெல்லாம் நிரோதம் பண்ணட்டும்னர் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்சல்யூட் பீஸுங்கிறது அதாவது முழுமையான இன்பம் முழுமையான பேரின்பம் பிரம்மானந்தம் என்பது நம்முடைய ஸ்வரூபம் மனசில் வர்ற ஆனந்தம் எல்லாம் ஈவன் இந்த ஞானானந்தம் அதுவும் கூட சாஸ்திரத்தில் அநீத்தியம்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுண்டேன் சுவாமிஜி அந்த ஞானம் இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா அந்த ஞானானந்தமும் கஷ்டம் என்ன பண்ணுறது மித்யாதான் மித்யா அது மித்யான்னு புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி தெளிவாக அதை புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா வேணும்னா அந்த கரணத்தை கட்டுப்படுத்தி அந்தக்கரணத்தை நன்னாக ஒடுக்கி சமாதியில் இருக்கலாம் சமாதியில் இல்லாததுனால ஒருத்தன் அஜ்ஞானின்னு சொல்லிடக்கூடாது ஞானி வேணும்னா சமாதி பண்ணலாம் வேண்டான்னா அவன் சமாதி பண்ணாமல் இருக்கலாம் அது அவனுக்கு சாய்ஸ் பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது அப்படி பண்ணி நான் ஏன்னா இருக்கட்டும் பரவாயில்லை பரிபூர்ணமாக மனசை வந்து இது பண்ணிவிடுவோன்னு சொல்லி பண்ணுகிறார்கள் சில பேர் அதனால தான் கைவல் என்ன பண்ணியதுன்னு சொல்லிது வாணிபம் செய்யணும் செய்வர் மா தவம் செய்யணும் செய்வர்னு சொல்லிது நான் வந்து லஸ்பஜாரில் வந்து வேதாந்தம் கேட்டுவிட்டு வியாபாரம் பண்ணாலும் பண்ணுவானா வாணிபம் செய்யணும் செய்வர் மா தவம் செய்யணும் செய்வர் வேணும்னா வியாபாரம் பண்ணாலும் பண்ணுவான் இல்லாட்டி கோமுகத்துக்கு மேலே அந்த பக்கம் போய் தப்போவன் கோமுகத்துக்கு அந்த பக்கம் போய் தபோனத்தில் வெறும் கவுபீனதாரியாக உட்காந்துட்டு தபஸ் பண்ணாலும் பண்ணுவோம் சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் இருப்போம் தபஸ்னு சொல்லக்கூடாது சும்மா தியானத்தில் உட்காந்துருந்தாலும் உட்காந்துருக்கோம் அது அவாவாவிட இச்சையை பொறுத்து பண்ணித்தான் ஆனால் அவசியம் ஆனால் தான் யாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து இந்த ஸ்லோகம் சொல்கிறது அப்படி பண்ணாட்டா கூட விற்த்தியை வச்சுட்டு இதை சிந்தனை பண்ணலாமே அஹம் பூர்ணா அகம் சுத்தா அகம் நித்தியா அகம் சர்வகதா எப்படி வேணாலும் நினைக்கலாமே புத்தி விற்பிபி சிந்தையே சாஸ்திரத்தில் எத்தனையோ வாக்கியங்கள்னால் பிரம்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறது ஆத்மாவுடைய பிரம்ம எத எதயமாத்மா பிரம்மை இந்த வாக்கியத்தை நான் சிந்தனை பண்ணுறது பிரஜானம் பிரம்ம தத்துவமசி அயமாத்மா பிரம்மா இது வந்து இது வந்து முக்கியமாக இப்படி எடுத்து சொல்கிறோமே தவிர எத்தனையோ மகா வாக்கியங்கள்லாம் இருக்குது க்ஷேர ஜெஞ்சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரே சுபாரத ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிரதேச அர்ஜுன எத்தனையோ வாக்கியங்களை எல்லாம் வைத்து நன்றாக தியானம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதாவது விற்தி விறத்தியை இது பண்ணுறது அது முதல்ல சொன்னது விறத்தியை ஒடுக்கிறது இப்போ சொல்கிறது விறத்தியை இது பண்ணுறது அது வித்தியாசம் இருக்குது விறத்தியை வந்து நிறைய ஆத்மாக்கார விறத்தி அகண்டாகார விறத்தியை நிறைய என்டர்டெயின் பண்ணினோமானா ஞான நிஷ்டை உண்டாகும் ஆனால் அந்தக்கரணத்தில் இருக்கிற விற்த்திகளையெல்லாம் ஒடுக்கினாலும் அது ஒரு வகையில் இந்த இதுக்காக இந்த தெரிஞ்சின்னு ஒடுக்கிறதுனால அதுவும் ஒரு வகையில் இன்டெரக்டாக ஞான கொடுக்கும் ஆனால் வந்து விற்த்திகளோடு சிந்திக்கிறதே நல்லது என்று சில பெரியவர்கள் சொல்கிறார்கள் அதனால் நான் வந்து உள்ள கான்ட்ரவர்சிகளெலாம் இறங்க விரும்பலை ஆகையினால் இது இப்படி இருக்குது இந்த ஸ்லோகம் இப்படி சொல்கிறது ஸ்வசிய பிரம்மதாம் புத்தி விற்த்திபி சிந்தையே புத்தி விற்த்திகளோடு சிந்தனை பண்ணேன் தப்பு இல்லை நல்ல விற்த்தியெல்லாம் என்டர்டைன் பண்ணேன் மனசுக்குள்ளே நிறைய வாக்கியங்கள் எல்லாம் சொல்லேன் மனோ புத்தியா ஸ்லோகங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறது போல் நிதித்தியாசன ஸ்லோகத்தை எல்லாம் நல்லா மனப்பாடம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை கண்ணை மூடின்னு நினச்சின்னு வரிசையாக ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வர்றது அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை எல்லாம் நன்றாக நினைப்பது புத்தி விற்பிபி சிந்தையே சரி அந்த புத்தி விற்த்தியை எப்படி அடையிறதுன்னா இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுப்பா வாக்கிய விறத்தின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அந்த வாக்கிய விருத்தியாக யதாசக்தி ஜாத்வா இதுலேருந்து அவர் சொல்கிறார் எல்லா சாஸ்திரத்தையும் நம்ம பூர்ணமாக ககனமாக புரிஞ்சுக்கிறது சிரமம்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த வாக்கியவருத்திங்கிற கிரந்தத்தை ஞாத்வா இவர் லகு வாக்கியவருத்தி எழுதியிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருண்ணா நீ நீ அந்த வாக்கியவருத்தி படிங்கிற வாக்கியவருத்தியா வாக்கியவருத்தியான்னால் அந்த இன்னொரு வாக்கியவருத்தி இருக்கே ஐம்பத்தி மூணு ஸ்லோகத்தோடு இருக்கிற ஒரு வாக்கியவருத்தி டெக்ஸ்ட் இருக்கே அந்த டெக்ஸ்ட்டை வந்து யதாசக்தி ஞாத்வா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த டெக்ஸ்ட்டை நன்னா படித்து புரிஞ்சுண்டு சதா அபியதாம் எப்பவும் முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து நடந்துண்டோ உக்காந்துண்டோ ஏன்னா நிதித்தியாசனத்துக்கு வந்து விதி கிடையாது உக்காந்து தான் பண்ணணும்னு இல்லை நமக்கு எதில் ரொம்ப இச்சை இருக்கோ அதை நம்ம அறியாமல் நம்ம எப்பவும் நினச்சுட்டே தான் இருப்போம் வேதாந்தத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுங்கோ நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு அது முதல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலை முதல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்புறம் வந்து ஓ இதுதானே லகு வாக்கியவர்த்தி தானே தோணும் அதனால் அப்படி வந்து வேதாந்தத்தில் வந்து நமக்கு நிறைய அந்த ஆரம்பத்தில் கேட்குற போது அது எப்படியே நமக்கும் அதில் இச்சை இருக்கா நம்ம யாரும் நம்ம உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கா அந்த ஆசையினால ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறோமா அதனால் சொல்ல சொல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் நன்னாக அந்த சைதன்யம் அந்த திருக்கு திருஷ்ய விவேகமெல்லாம் பண்ணி ஆத்மானாத்ம விவேகம் பண்ணி போதாபாச போத விவேகம் எல்லாம் பண்ணி ஸ்தூல சரீரம் சூட்ச்ம சரீரம் காரணசரீரம் உபாதி எத்தனையோ சப்தங்களையெல்லாம் கேட்குறோம் நிறைய புது புது சப்தங்களையெல்லாம் கேட்டு நன்னா இது பண்ணுற போது நமக்கு மனசுல தோணும் ஓ இதெல்லாம் வந்து யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சான்னு வச்சோங்களேன் ஓ இது இன்னொரு உபாதி போல் இருக்குது அப்படி இப்படிலாம் தோணும் நமக்கு நம்ம ஆற்றுக்கு போகிற போதே வந்து அம்மா அப்படின்னு வரும் அப்பாண்டு வரும் ஓ இது அப்பா உபாதி நமக்கு இப்போ இருக்குது இப்படி தோணும் இப்போ அப்பா உபாதி அம்மா உபாதி இதெல்லாம் தோணும் அதெல்லாம் நிதித்தியாசனம் தான் இந்த உபாதி நீங்கள் நினைச்சாலே நிதித்தியாசனம்தான் நான் உபாதி வேறே நான் வேறே நாங்கள் நினைக்கிறே இல்லையோ உங்களை அறியாமல் அந்த மனசில் என்ன ஆழமான மனசில் அது போய் உட்கார்ந்து எதில் நமக்கு அதிகமான ஆசை இருக்கோ இச்சை இருக்கோ அந்த விஷயம் ஆழமான மனசில் நன்னாக உட்கார்ந்துருக்கும் ஆகையினால் என்னென்னா எப்போ பார்த்தாலும் நமக்கு அதே சிந்தனை வந்துட்டே இருக்கும் அதனால் வாக்கிய விருத்தியாக யசாசக்தி ஜாத்வா சதா அபியஸதாம் எப்பொழுதும் இடைவிடாமல் இதை நீங்கள் அபியாசம் பண்ணுங்கள் அபியாசம்னா என்ன அர்த்தம் விற்தி நிரோத அபியாச ஒரு விதமான அபியாசம் அப்புறம் விருத்தி சகிதா எப்படிப்பட்ட விற்தின்னா ஆத்மாக்காரவத்தி ஆத்மாக்காரவத்தியை என்டர்டெயின் பண்ணுங்கோ அபியாசம் பண்ணுங்கோ சதா அபியாஸ் தான் சரி அது எப்படி அபியாசம் பண்ணுறது அடுத்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறது தச்சி தனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஏ ब्रह्माभ्यासं ச்சிி ब्रह्माभ्यासं தோனப்பரத்திர பிரம்மாபியாசம் அப்படின்னா என்னன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது விற்பிபி சிந்தையேதுன்னு சொன்னார் சதா அபியசியதான்னு சொன்னார் அந்த அபியாசம் என்னன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் புதாக ஏதத்து ஏகபரத்துவம் பிரம்மாபியாசம் விதுகு இப்படியே எப்பொழுது பார்த்தாலும் இந்த வேதாந்த சிந்தனையிலேயே இருக்கக்கூடியதை தான் பிரம்மாபியாசம் என்று சொல்லுகிறார்கள் பிரம்மாபியாசம்னா பிரம்மாக்கார விற்பிப் பிரவாக இதுக்கிடையில் மற்ற விற்த்திகள்லாம் விவகாரம்லாம் வரலாமா கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அப்படின்னா இதில் சொல்லியிருக்கேன் சுவாமிஜி தச்சிந்தனம் அதை நினைக்கணும் தற்கனம் அதை வந்து சொல்லணும் அந்யோன்யம் தத் பிரபோதனம் இன்னொருத்தர் சொல்கிறதையும் கேட்கணும் நம்மளே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதனால் இன்னொருத்தர் ரெண்டு பேர் வேத வேதாந்தம் தெரிஞ்சவா ரெண்டு பேரும் விச்சாரம் பண்ணிக்கிறான்னா ஒருத்தர் வந்து சொல்கிறார் சொல்கிறத வந்து நான் வந்து இப்படி தெரிஞ்சிட்டேன் இந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு நான் இப்படி அர்த்தம் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா அப்போ அவனை வந்து நான் இப்படி தெரிஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் நம்ம சான்ஸ் கொடுக்கணும் விடாம நம்மளே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதனால் அன்யோன்யம் தத் பிரபோதனம் தத் கதனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஆனால் ஒன்று இதுக்காக நீங்கள் மற்ற விவகாரத்தையெல்லாம் நினைக்கப்படாதுன்னு அர்த்தம் கிடையாது சுவாமிஜி இப்படின்னா இந்த பேங்க்குக்கு போகிறத பற்றி நினைக்கலாமோ அப்படின்னா இந்த பர்சன்டேஜெல்லாம் போடுறான்னு அதெல்லாம் கொஞ்சம் இப்படி இப்படி பார்த்து வச்சுக்கலாமோ அப்படின்னா எல்லாம் நன்னாக பாருங்கோ அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் இது நினைக்கவே முடியாது அதனால் எல்லாம் நல்லா விவகார காரியங்கள் அப்படிலாம் பண்ணாமல் இருக்கணும்னா நேரம் இங்கேயே போயிடணும் இங்கே இருக்கக்கூடாது ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது ஆற்றுலேயே இருக்கக்கூடாது அதனால் இங்கே இருந்து நம்ம பண்ணணும்னா நம்ம விவகாரமெல்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் எப்போ டைம் கிடச்சாலும் நேரம் கிடச்சா உடனே வந்துவிடும் ஆசுப்தேர் ஆமிரதே காலம் நஜத் வேதாந்த சிந்தையா இது சன்னியாசிக்கு சொல்லிருக்கு சன்னியாசியே இப்போ பேப்பரை படிச்சுன்னு விவகாரம் எல்லாம் சொல்லிட்டுருப்போம் வச்சிருக்கோம் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை உள்ளத சொல்லிடுறோம் அதில் என்னென்ன விடாமல் விவகாரம் எல்லாம் பண்ணுறது சன்னியாசிக்கு சொல்லும் பொழுது சாஸ்திரம் சொல்கிறது ஆசுப்தேர் ஆமிருத்தே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா அவகாசோ ந தாத்தவியா காமாதீனாம் அநாகபி ஆகையினால தூங்கப் போகிற வரைக்கும் ஏதாவது வேதாந்த சாஸ்திரத்தையே ட்வல் பண்ணின்று தூங்கப் போகிற வரைக்கும் அப்படி எது வரைக்கும் பண்ணணும் அப்படி தூங்க போகிற வரைக்கும் பண்ணுறது ஒரு அஞ்சு வருஷம் பண்ணால் போருமானா சாகர வரைக்கும் பண்ணணும் ஆமிருஹ் காலம் ஆ சுப்தேகே காலம் நஜேத் வேதாந்த சிந்தையா வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா ஆனால் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நம்ம அப்படி ஆயிட்டோமே அப்படின்னு பண்ணால் எப்படி இருக்கும் இப்படி பண்ணக்கூடாது ரொம்ப ஆசையாக இச்சையோடு பண்ணால் தான் அது வரும் எதுவுமே என்ன விருப்பம் இல்லைன்னா ஆர்வம் இல்லைன்னா எதுலேயும் எதுவும் சரியில்லாமல் போயிடும் ஆக ஆர்வமாகவும் சீரியஸாகவும் இருக்கணும் அதாவது ஆர்வமும் தேவை சீரியஸ்னஸ்ஸும் தேவை தீவிரமான ஆர்வம் இருக்கணும் அதே கேஷுவாலிட்டி இருக்கக்கூடாது சீரியஸ்னஸ்ஸும் இருக்கணும் அப்படி இருந்தால் தத்துவஜான நிஷ்டை நீங்கள் வேண்டான்னாலும் வந்து தான் தீரும் நீங்கள் வேண்டான்னாலும் அவன் வந்து நேச்சன் அப்பி முச்சியத்தை அவன் விரும்பாட்டாலும் சகா நேச்சன் அப்பி அவன் விரும்பவில்லைனாலும் அது வந்து தான் ஆகணும் விரும்பாவிட்டாலும் அவன் விடுபட்டே தீருவான்னு ஒரு வாக்கியம் சொல்கிற ஆகவே ஒருவன் என்ன பண்ணணும் தச்சிந்தனம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அர்த்தம் பண்ணிங்க சன்னியாசியாக இருந்தால் விடாமல் அவர் பண்ணிகிட்டு இருக்கணும் ஏன்னா அவர் அவரோட அவர் எதுக்காக சன்னியாசம் வாங்கிட்டுருக்கார் சந்யாசம் வாங்கிட்டுருக்கிறதே தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனத்துக்கு தான் வாங்கிட்டுருக்கார் அவர் அப்புறம் வித்வத் சந்ந்யாசி ஆகிட்டாருனா அது வேறு விஷயம் ஆனாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியதற்காக அவர்களும் என்ன பண்ணணும் பேசினா சாஸ்திரத்தை பற்றி பேசணும் பே சாஸ்திரத்தை பேசணும் மற்ற நேரம் என்ன பண்ணணும் பேசாமல் இருக்கணும் அந்யா வாச்சோ விமுஞ்சத நாட்டிவாதி பவத்தே அவன் வந்து வேறு வார்த்தைகளை பேச மாட்டான்னு சொல்கிறது உபநிஷத்து ஆகையினால் ஏதத் ஏக்க ச ஸ்ரத்தாவான் லபத்தை ஜானம் தத் பரஹா அதை இங்கே சொல்கிறது ஏதேக்க பரத்வம் ச இது ஒன்று தான் இதை பற்றி பேசினா பேசுவான் இதை தவிர வேறு ஏதாவது பேசினேனா பேசாமல் இருந்துடுவார் ஆனால் இது ரொம்ப கஷ்டம் நமக்கு வந்து அப்பப்போ அதிலலாம் இச்சை இருக்குது அதனால் விருந்த ரொம்ப போர் அடிக்கிறேன் சுவாமி சும்மா வாக்கிய விருத்தி வாக்கிய விருத்தி வாக்கிய விருத்தி திரும்ப திரும்ப உபனேஷத்து இப்படியே சொன்னால் போர் கொஞ்சமாவது ஏதாவது ஊருகா இருக்கா தொட்டுக்க வேண்டாமா அதனால் அப்படி இப்படி வச்சுக்கலாம் இப்படி பேசுகிறதே ஊருகா மாதிரி இருக்கு பாருங்கள் ஆனால் அதனால் இப்படியே நீங்கள் வந்து ஒரேடியாக அகம்பிரம்மாஸ்மி பூர்ணவாஸ்மி நித்யவாஸ்மி முத்தோ சுத்தாஸ்மின்னா தூக்கம்தான் வரும் நமக்கு ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது ஏத்தது பரத்துவம் ச இதை விடாமல் இருக்கணும் இதுதான் என்னென்னா புதாக பிரம்மாபியாசம் இது இதை அறிஞர்கள் புதாகனால் அறிஞர்கள் இதை பிரம்மாபியாசம் என்று சொல்லுகிறார்கள் பிரம்மாபியாசம் என்று சொல்லுகிறார்கள் ஆத்மன் ஆத்மசம்ஸ்தம் மன்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே அது தியானத்துக்கு அங்கே சொல்கிறோம் இங்கேயும் என்னென்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு இது இல்லாட்டி அது போர் அடித்தாலும் பரவாயில்ல இதிலேயே இருக்கும் நல்லது தான் பரவாயில்ல கொஞ்சம் புரியிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் பரவாயில்ல இதை தெரிஞ்சுன்றால் தான் நமக்கு மோக்ஷம்னு சாஸ்திரங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறது ஆகையினால் அது நமக்கு இச்சை பகவான் கொடுப்பர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணோமானா அந்த முமுட்சுத்துவம் ஜிக்னாசுத்வம் திருடமாயி நன்றாக இதை உணர்ந்து கொள்ள முடியும் பிரம்மாபியாசம் விதுபுதாக அடுத்த ஸ்லோகம் தேஹாத்மதீவத் நான் இது சௌரியத்துக்காக பிரிக்கிறேன் ஏன்னா இப்படிலாம் பிரிக்கப்படாது தேகாத்மதீவத்மீதாரே கிருத்தகா मुक्तो <ismaatma> முயாத் இதை நிறைவு செய்கிறார் ஆசிரியர் தேவத் ப்ரீதாத்தியா நான் ஷரீரம் நான் ஷரீரம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இது இல்லாமல் எப்போவுமே நான் இந்த சரீரம் கிடையாது நான் பிரம்ம நான் எங்கும் நீக்கமறை நிறைந்துள்ள பிரம்மன் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் பிரம்மன் நீ வந்து இன்னும் அஜ்ஞானியாக இருக்கு அதனால் நீ அப்பிரம்மன் சொல்லக்கூடாது அதனால் ஞானி வந்து தன்னை எப்படி பார்க்குறானோ அப்படி தான் எல்லாரையும் பார்க்குறான் தன்னை என்னவா பார்க்குறான் பிரம்மமாக பார்க்குறான் அப்போ எல்லாரையும் எப்படி பார்ப்பான் பிரம்மமாக தான் பார்க்க சர்வம் பிரம்மமயம் ஜெகத் ஆகினால தேகாத்ம தீவத்து பிரம்மாத்ம தீதார்டியே இப்போது நான் வந்து தேகம்னு நம்ம யாரும் எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு இருக்கிறது நான் தேகம் நான் தேகம் நான் தேகம் நான் தேகம் நான் தேகம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறது இல்லை நமக்கு வந்து எங்கேயா முழங்கால் வரி வர்றதே தான் தெரிகிறது நமக்கு தேகம் இருக்குது முழங்கால் இருக்குது வழியெல்லாம் இருக்குது தெரியறது ஆனால் ஆழமான மனசில் நான் தேகங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா இருக்குது இதே மாதிரி ஆழமான மனசில் நான் தேகம் இல்லைங்கிறதும் இருக்கணும் ஆழமான மனசில் நான் தேகங்கிற எண்ணம் இருக்குது அதே மாதிரி நான் தேகம் இல்லை நான் இந்த தேகத்துக்கெல்லாம் விலக்கணமான ஸ்தூல சூக்மகாரண சரீராக வெத்திர்த்தா அவஸ்தயசாட்சி பஞ்சகோஷவிலட்சணா சச்சிதானந்தன் எஷதி சீ அது வந்து நான் பரிபூர்ணமான இருக்கிறேன் ப்ரஹ்மீவம் ஜகச்சம் சின்மாத்த வித்தரித்தம் தவிணையா சேஷம் மைய கல்பம் இத்தம் எஸ் திருடா மதி எவனுக்கு இவ்வாறு உறுதியான அறிவு ஏற்படுகிறது ஆகையினால அது இப்போ அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா அதாவது சுருக்கமாக சொல்லிவிடுறது அதாவது அகம் பிரம்மாஷ்மிங்கிற வாழ்க்கை சரீர உணர்ச்சியே இருக்காதுங்கிறார் அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் இல்லை அப்படியே அர்த்தம் பண்ணிக்கப்படாது சரீர உணர்ச்சியும் இருக்கும் சரீரம் நான் இல்லைங்கிற ஞானமும் இருக்கும் அதான் அர்த்தம் அதனால் சரீர உணர்ச்சியே இருக்காது ஒரு சரீர உணர் சரீரத்தை எப்படி நாம் இப்போ உணர்கிறோமோ அது மாதிரி ஒரு நிலையில் நான் பிரம்மனை உணர்வேன்னா தப்பு பிரம்மனை உணர்றதுனால தான் சரீரத்தையே உணர்ந்துன்றிருக்கோம் வேதாந்த சாஸ்திரப்படி என்னை நான் உணர்வதால் தான் உடலை என்னால் உணர முடிகிறது அதனால் என்னை வந்து நான் வந்து தனியாக என்ன உணர முடியாது அதான் முதல்ல ஒரு நாள் சொன்னேன் ஆத்மாவை சரீரம் உணர முடியாது ஆனால் ஆத்மா சரீரம் அல்ல அது ரொம்ப சூக்ஷமான உபதேசம் கவனமாக புரிஞ்சுக்கணும் நான் அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறேன் பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் சுவாமிஜி இதெல்லாம் தியரி இத்தனை நேரம் சொன்னதுக்கப்புறம் கடைசியில் இதெல்லாம் தியரி சுவாமிஜி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரணுமாக்கும் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் நீங்கள் நாங்களும் தெரிஞ்சது கேட்டுருக்கோம் அப்படின்னு ஏன்னா ஞாவும் வச்சுங்கோ வேதாந்திகள் என்ன சொல்லுகிறார்கள்னால் எல்லோரும் என்ன சொல்கிறா சுவா அறிஞ்சால் போகாது அனுபவம் தேவைன்னு சொல்கிறார் ஆனால் வேதாந்திகள் என்ன சொல்கிறார்கள்னா அனுபவம் எப்பொழுதும் இருக்கிறது அறிவு தான் இல்லை என்று சொல்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமானது நான் இருக்கிறேங்கிற அனுபவம் எப்பவும் இருக்குது அறிவு தான் எப்பவும் இல்லை நமக்கு அறிவைத்தான் சாஸ்திரம் கொடுக்கறது அகம் வஸ்மிங்கிற அனுபவம் சர்வதாக வர்த்ததை ஆனால் அந்த அறிவு தான் நமக்கு இல்லை அதை கொடுக்கறது சாஸ்திரம் அதனால் தேகாத்ம தீபத்து பிரம்மாத்த்மதி தாியே கிருத்தகத்தியதா பவேத் எப்படி நான் உடம்புங்கிற ஞானம் இருக்கோ நமக்கு அந்த உறுதியான எண்ணம் இருக்கோ அது மாதிரி உடம்பு நான் இல்லை நான் பிரம்மனுங்கிற ஞானமும் நமக்கு உறுதியாக வேண்டும் வியாபாரிக்ருஷ்டியில் நான் சரீரமாக இருக்கேன் பாரமார்த்திக்ருஷ்டியில் அஹம் நித்திய அசரீரீ அஸ்மி தேஹி நித்தியம் அவத்தோயம் தேகே சர்வார தஸ்மாத் சர்வாணி பூத்தானி நத்வம் சோஜித்து அருகசி இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதனால் அப்புறம் என்னென்னா கிருத்தகிருத்தியதா பவேத் கிருத்தகிருத்தியதா பவேதுன்னா என்ன அர்த்தம் அதற்கு பிறகு அவன் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சாதனைகள் ஒன்றும் கிடையாது கிருத்த கிருத்தியகா என்ன அர்த்தம் நம்ம அடிக்கடி கேட்போம் சுவாமிஜி என்ன பண்ணுறது இதை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு படிக்கிறதுன்னு சரி படித்து புரிஞ்சுன்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரிஞ்சின்ற பிறகு நீ ஒன்றும் பண்ணணும் எதாது பண்ணணும்னு தோணிதுன்னா நீ இன்னும் புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம்ண்ணா ஞானாமிருத்தேன திருப்தசிய கிருத்தகிருத்தியசிய யோகினா நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்தி சேத் ச நச தத்துவ வித் அவனுக்கு செய்யணும்னு எதாவது எண்ணம் இருந்தது அவனுக்கு தத்துவம் புரியலேன்னு அர்த்தம் அதனால் இது தெரிஞ்சுன உடனே என்ன தருகிறான் நான் ஆஹா கிம வச்சனீயம் கிம் வச்சனீயம் கிம வச்சனீயம் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் சர்வத்திர சதா ஹம்சத்தியானம் கர்த்தவியம் போ முக்தி நிதானம் இது ஏத் பேசாமல் சிந்தனை பண்ணிட்டுருக்கணுமே தவிர அதை பண்ணணும் இதை பண்ணணும் அது கூட தேவையில்லை அது மனசில் ஆழமாக இருக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காரு நான் பிரம்மம் பிரம்மன் இருக்கணுமான்னு இன்னும் வேணுங்கிற போது விவகாரத்துக்கு விவ வேணுங்கிற போது வந்தால் போகிறோம் உங்களை யாராவது வந்து எருமமாடுன்னு சொல்கிற போது நான் வந்து எருமமாடு இல்லை கழுதை இல்லை அகம் பிரம்மாஸ்மி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் யாராவது நம்மளை சொல்லுவோம் அப்படி போகிறதே போகிற சொல்லுவோம் பிரேமானந்தா போகிறார் பாருமா நாங்களே போனால் அப்படியே சொல்லுவோம் யாராவது சொல்லுவோம் நம்ம இவ்வளோ நேரம் லகுவாக்கிய விற்பி எடுத்துவிட்டு நம்மளெல்லாம் அப்படி ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு நான் நினச்சேன்னு வச்சுங்க என்ன அர்த்தம் இருக்குது அந்த நேரத்துக்கு ஞான் வரணும் எது அவன் பிரேமானந்தான்னு கூப்பிடும்போது நாகம் பிரேமானந்தா அவன் வந்து அவனுடைய அர்த்தத்தில் அஹம் பிரம்மாஸ்மி அந்த நேரத்துக்கு ஞான் வந்தால் போகிறோம் எப்போ பார்த்தாலும் அம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி மறந்து விட போகிறது எடுத்து போய் அஹம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி போடு அஹம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி என்னாச்சு அவன் வந்தானா அஹம் பிரம்மாஸ்மி அம் பிரஸ்மி அஹம் பிரமாஸ்மி தேவையில்லை அப்படி பண்ணாலுனா கடைசியில் வேதாந்தம் படிக்க போய் பைத்தியம் பிடிச்சதுன்னு ஆகிடும் ஏற்கனவே வேதாந்திகளை பைத்தியக்காரான்னு நினச்சின்னு இருக்கா அது இன்னும் அதிகமாகிடும் அப்படிலாம் தேவையில்லை அது வந்து வேணுங்கிற போது அது அந்த நேரத்துக்கு அது புரிஞ்சுண்டா போ வரணும் அந்த நேரத்துக்கு வரணும் அது நமக்கு துக்கம் அந்தக்கரணத்தில் வரும்போது அந்த ஜானம் வேலை செய்யணும் எப்படி உங்களுக்கு கணக்கு தெரியும் ரெண்டு ரெண்டு நாள்னு தெரியும் எப்போ பார்த்தாலும் ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாள் சொல்லிட்டார்கள் வேணுங்கிற போது வருது அது மாதிரி எப்போல்லாம் நமக்கு வந்து சரீர மனசில் புத்தி விவகாரத்தை அபிமானம் வர்றதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும் இந்த ஞானம் தானாக வரணும் அப்படி வந்துவிட்டால் அதுதான் ஸ்தித பிரஜா சகா ஏவ ஸ்தித பிரஜ ஆகையினால் பிரம்மாத்மதி அவனுக்கு கிருத்தகிருத்தியதாக பவேத் நாம் இனிமேல் என்ன பண்ணுறதுக்கு இருக்குது ஒன்றும் இல்லை தெரிய வேண்டியதெல்லாம் குருவோடய அனுகிரகத்தினால் ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால் தெரிஞ்சுடுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் அவன் எப்போ இறந்தா என்ன இருந்தால் என்ன எதாவா எதாவா ததாவா பிரியதாம் நாம் அவன் எப்போ இறந்தா என்ன அதனால் அசௌ முக்தா இவன் பரிபூர்ணமாக விடுபட்டவன் யாருக்காவது இதில் சந்தேகம் வரலாம் அதனால் சொல்கிறார் அத்த சம்சயா நாஸ்தி இந்த விஷயத்தில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் ஆசிரியர் இதில் தாற்பயம் என்னன்னு கேட்டால் அவஸ்த உபாதி சொல்லி சுத்த சைதன்யத்தை சொல்லி சுத்த போதத்தையும் சொல்லி சம்சாரியும் சொல்லி இந்த சம்சாரி ஆத்மாவிலிருந்து அசம்சாரியான பிரம்மஸ்வரூபமாக புரிஞ்சுக்கணும் வி விறத்திகளையெல்லாம் வேண்டுமானால் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் அல்லது பிரம்மாக்கார விறத்தியோடு தியானம் பண்ணலாம் என்று சொல்லி ஆத்மா பிரம்மஸ்வரூபம் என்பதை நன்கு உபதேசித்திருக்கிறது இதை விரிவாக வாக்கிய விறத்தியில் தெரிந்து கொள்வீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன் இந்த உரைகளில் ஏதேனும் தவறுகள் இருக்கலாம் அந்த தவறுகளை குரு குருவினுடைய கிருபையால் நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்தளவில் வந்து நான் உங்களே இல்லை பொதுவாக தப்பை ஏதாவது இருந்தால் அது தப்பை சரி பண்ணிண்டு நன்னாக புரிந்து கொண்டு ஆச்சாரியருடைய அனுகிரகத்துக்கு நீங்கள் எல்லோரும் பாத்திரராக வேண்டும் ஆச்சாரியால் இந்த உபதேசத்தை தான் நன்கு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அனுகிரகத்தினால் நாம் எல்லோரும் கிருத்தகிருத்தியர்களாக ஆவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் ஓம் பூர் நமத்பூர் நமிதம் பூர்ணஸ் பூர்ணமாதாய